வணக்கம் ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் ராஜ்யசபை கலைக்க முடியாது இரண்டு தமிழ்நாடு நவம்பர் மாதத்தில் சூறாவளி மழை பெறும் மாதமாகும் மூன்று மெட்ராஸில் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி இனி இன்றைய நற்றினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று எந்த ஐந்தாண்டு திட்டம் கட்கில் யோஜனா என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஜி தலைவர்களின் உச்சி நடைபெற உள்ள இடம் எது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் ஆசிய கால்பந்து போட்டிகள் நடைபெற உள்ள நாடு எது மீண்டும் சந்திப்போம் நன்றி